மேவச்சமே யிரவிணம் மேவெக நமோ விதைய சம்பிரதாய வம்சிபோ மஹோ நமோ குருப்பலவரோஸ் ஓனந்த ிண நமோ வேதாவேயனோம் வேதாஜாஸும் வந்தே சமயம் முனி சகசிரமூர் புருஷோத்தேற்ற சகசிரியா பாஷ்யத்தில் கடைசியாக நாம் வந்து தெய்வத்தம் தேவதா நாஞ்ச அப்படிங்கிற ஒரு பாஷ்யம் அதில் காம ஏஷக் க்ரோத ஏஷ அந்த பேராகிராஃப் வரைக்கும் பார்த்தோம் திரும்ப அதை படிக்கிறேன் அதை படிச்சுட்டு அடுத்த போர்ஷனும் படிக்கிறேன் அது வரைக்கும் எல்லாம் மஞ்ச மூத்தோயி காமயேஷ கிரோஷா மந்தாவியம் அங்கீகர் தாா்மணியம் நகுஷா தஷயஸ்து பரிமாத்ம மய மகாபா नहुषं पापचेतसं நகுஷம் பாபேத்தயிமே प्रोक्ता மந்தா வை பிரோக் எணம் பேதி வாசவோ நேதி தாநா மூடச்சேத்தன अधर्मे அே अधर्मे அகர்ே சமச்சுசி பிரமாணம் பூர்வம் பிரோக் மகர்ஷி அகஸ்தன ரிஷி சாிவ அமஸ்புஷன் மூர் பமீித்தேத்தீக்கீபி துவினம் அவோச்சம் பயப்பீடு பூர்வ மாகம் மஹர்ஷித்தம் தூஷய வைச்ச மூர்ஷப்பத எச்சாப்பீன்மூட் துராசன் வான் குஹயசி தினாத்தரி महीपते, सर्परूपधरो க்ணப்புணியோமீபர்ஷ்ரா சர்மீ விச்சரிஷியசிமாபார்த்தோக அதஸ்ரத்தேயம் ஆத்மஜானம் ஆச்சாரியர் பிரம்ம அஸ்தித்வம் அப்புறம் அந்த பிரம்மன் ஆத்மஸ்வரூபம் இந்த ரெண்டு விஷயத்தை ரெண்டு விஷயத்துக்கும் வேதங்கள் பிரமாணம் வேதம் கேவலம் தர்ம விஷயத்தில் மாற்றம் பிரமாணம் கிடையாது பிரம்ம விஷயத்துலையும் ஆத்மா பிரம்மன்கிற விஷயத்துலேயும் வேதம் பிரமாணம் ஆகவே பிரமாணத்தில் சொல்லியிருக்கிறத நாம் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறத நாம் நெகேட் பண்ண முடியாது கூடாது அப்படிங்கிறத கர்மகாண்டிகளுக்கு சொல்கிறார் அந்த போர்ஷன் தான் இப்போ நம்ம படிச்சுருக்கிறது அதனால் நீங்கள் எல்லோரும் அதையும் ஒத்துக்கணும் தெய்வத்தம் தேவதானாம் சூதானாம் யோவ்ய பிதா ஈஸ்வரன் ஒருத்தர் இருக்கார் அந்த ஈஸ்வரனுக்கும் ஜகத்துக்கும் இந்த ஜீவருடைய சரீரத்துக்கும் சம்பந்தம் இருக்குது ஆகவே ஈஸ்வரனை ஏற்றுக்கிறத்துலையும் ஈஸ்வர ஐக்கியத்திலையும் நமக்கு பிராமான்யம் வேணும் கேவல தர்மானுஷ்டானத்தில் மாத்திரம் பிராமான்யம் சொல்லக்கூடாது அப்படிங்கிறது தான் இங்கே விஷயம் ஆஹ அதுக்கு இந்த கதையை சொல்கிறார் சென்ற வருஷம் சென்ற மாதம் சென்ற வகுப்பில் போன வாரம் வகுப்பு இல்லை அதுக்கு முந்தைய வகுப்பில் சொல்லியிருக்கேன் ஆக அந்த வாக்கியத்துக்கெல்லாம் ப்ரமா பிராமணிய புத்தி கொடுக்கலேன்னு சொன்னால் நகுஷனுக்கு நேர்ந்த கதி நடக்கும் அப்படின்னு சொல்லி நகுஷனுடைய கதையை சொல்கிறார் அதுதான் இப்போ படித்தோம் நம்ம ரிஷயஸ்து பரிசிராந்தாக அந்த கதையை போன இந்திராணி சொன்னான்னு சொல்லி நகுஷன் இந்திராணியை பார்க்குறதுக்காக வேண்டி பல்லக்கில் ஏறி அந்த பல்லக்க சப்த ரிஷிகளை சுமக்கும்படி சொன்னான் தேவரிஷிகள் பிரம்ம ரிஷிகள் எல்லாரும் சுமக்கும்படி பண்ணினான் அந்த கதையை சொல்கிறார் ரிஷயஸ்து பரிசிராந்தாக வாக்கியமானா துராத்மனா துராத்மனா நகுஷான் அர்த்தம் நகுஷராஜேன்னு ஆக இந்த சுமக்கும்படி செய்யப்பட்ட ரிஷிகளாம் ரொம்ப சாந்தி கலைப்படைந்தார்கள் அதே மாதிரி தேவ ரிஷிகள் பிரம்ம ரிஷிகளெல்லாம் கலைப்படைந்தார்கள் இருக்குது இந்த கதை முழுக்க மகாபாரதத்தில் இருக்குது ஆக உத்தியோக பருவத்தில் இரு பருவத்தில் இருக்குது அதை அங்கே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அவர்களிடத்தில் அவன் அவன்கிட்ட கேட்டார்கள் அவனிடத்தில் சந்தேகம் சந்தேகம் போல கேட்டார்கள் பப்ரச்சு சம்சயம் தே தூ நகுஷம் பாப்சேதம் பாபபுத்தினால் பீடிக்கப்பட்டிருக்கிற நகுஷனை பார்த்து அவர்கள் கேட்டார்கள் எயிமே பிரம்மணா புரோக்தா மந்திராவை புரோக்ஷனே கவாம் ஏதே பிரமாணம் பவத்த உதாகோ நேதி வாசவ எங்கள் தேவர்களுடைய தலைவனே நீ வந்து வேதத்தினால சொல்லப்பட்ட பிரம்மணா புரோக்தா இமே மந்திராக கவாம் புரோக்ஷனி அதாவது யாகத்தில் வந்து பசுவை வதம் பண்ணுற விஷயத்தில் வேதத்தில் சொல்லியிருக்கிற வாக்கியங்கள்லாம் உனக்கு பிரமாணமாக இல்லையா அப்படின்னு கேட்டார்கள் நகுஷகா நேத்தி தானாக அதெல்லாம் பிரமாணம் இல்லை அப்படின்னு சொல்ல சகசா மூடச்சேத்தனஹா அந்த மூடச்சேத்தினாலே அவன் உடனே அதெல்லாம் பிரமாணம் இல்லை அப்படின்னு சொல்லுட்டான் ரிஷய ஊச்ச நீ வந்து அதை பிரமாணமாக ஒத்துக்காதனால அதர்மே சம்பிர சம்பிரவர்த்துவம் த்துவம் அதர்மே சம்பிரவர்த்தகா நீ வந்து பிரமாணத்தை பிரமாணம் இல்லைன்னு சொல்கிறது வந்து அதர்மம் ஆகையினால நீ அதர்மத்தில் ஈடுபட்டிருக்க தர்மஞ்ச விஜுதிக்ஷி தர்மத்தையும் தியாகம் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆசைப்படுற ஆக அதர்மத்தில் ஈடுபாடு இருக்கு தர்மத்தை தியாகம் பண்ணுகிறாய் தியக்தும் இச்சசி விஜுதிருஷசி ஜி திருக்ஷி விசேஷேன தியக்தும் இச்சசி ஆக விஜு திருக்ஷி பிரமாணம் ஏதாது அஸ்மாக்கம் இதெல்லாம் எங்களுக்கு பிரமாணம் பூர்வம் புரோக்தம் மகர்ஷிபிஹி மகர்ஷிகளால் சொல்லப்பட்ட இந்த வாக்கியங்கள்லாம் எங்களுக்கு பிரமாணம் அப்புறம் அகஸ்தியர் சொல்கிறார் இந்திரனுக்கு சொல்கிற மாதிரி இருக்கிறதுல அகஸ்திய உவாச்ச தத்தோ விமத விமதமான அப்புறம் அவங்களுக்குள்ள விவாதம் நடந்தது ரிஷிபிஷ பார்த்திவகா அத சாம் சாம்னு இருக்கா ஸ்தாம்னு இருக்கா சாமஸ்பிருஷன் சரி பருவால் அவர்களையெல்லாம் என்ன பண்ணான்னா காலால் உதைச்சான ஆஹ மூர்தினி பாதேன அஸ்பிருஷன் அந்த காதல்னால தொட்டான் தொட்டான் இருக்குது அர்த்தம் அதர்ம பீடிதா பாபத்தினால் தூண்டப்பட்டு அவன் அவர்களை உதைத்தான் தேனாபூத்த சேதா த அபூத்த சேதாக ச நிஸ்ரீகஷ்ட சசீபத் அதனால் அவனுக்கு வந்து புத்திய மழுங்கி போச்சு அவனுக்கு இருந்த செல்வங்கள்லாம் அழிந்தன நிஸ்ரீக்சசிபத்தேன்னு சொல்லி இந்திரானுடைய கணவனாகிய இந்திரனை பார்த்து சொல்கிறதாக சொல் ஹே சசீபத் தேனை ஹதேத்தா அபூத் சாஹேத்தா அபூத் அதனால என்ன ஆச்சுன்னா புத்தி மழங்கி போயிடுது புத்தி சரியாக நிஷ்ரீகீன செல்வம் நிஷ்ரீகான்னு சொன்ன செல்வத்தை இழந்தவன் ஆனால் தத்தஸ்தம் அஹம் உத்வி உத்வினம் அவோச்சம் அதனால் அவன் பயந்து போயிருந்தான் பயப்பீடித்தம் உத்விக்னம் அகம் அவட்சம் நான் சொன்னேங்கிறார் அகஸ்தியர் நான் அவனுக்கு சொன்னேன் பிறகு ரொம்ப துக்கத்தோடு இருக்கிற பய பயப்பட்டு கொண்டிருக்கிற அந்த நகுஷனை பார்த்து நான் சொன்னேன் மகான்கள் எஸ்மாத்து பூர்வைகி கிருத்தம் மார்க்கம் பெரியோர்களால் செல்கிற வழி பெரியோர்களால் அனுஷ்டிக்கப்பட்ட வழி அது கண்ணுக்கு தெரியாத விஷயம் நிறைய இருக்குது அதில் துவம் தூஷயசி நீ அதை வந்து தூஷிக்கிற அதை இழிவாக பேசுகிற எச்ச மூர்த்னி அஸ்பிருஷ்பதா அது மாத்திரமில்லை காலால் ரிஷிகளை உதைக்கிற நீ எச்சாபி ம் அமஷி ம் ரிஷியின் மூட பிரம்மகல்பான் துராசதான் வாகான் கிருத்வா வாகயசி தேன ஸ்வர்கா தத பிரபா நீ என்ன பண்ணுற இந்த ரிஷிகளை முட்டாளாகிய நீ இந்த ரிஷிகளையெல்லாம் நீ வந்து பிரம்மகல்பம் ரொம்பகாலமாக இருக்கக்கூடிய இந்த ரிஷிகள் இவங்களையெல்லாம் யாராலையும் ஜெயிக்க முடியாது துராசதான் துராசதான் ரிஷின் இப்போ ஏற்பட்ட ரிஷிகளை அவர்களையெல்லாம் சுமக்கிறவர்களாக ஆக்கி வாகன்கிருத்வா வாகயசி நீ அவர்களையெல்லாம் சுமக்கும்படி நீ பண்ணினேன் தேன ஸ்வர்காத்து ஹதப்பிரபகா உன் புகழ் ஒளி எல்லாவற்றையும் இழந்து நீ சொர்க்கத்திலிருந்து நழுவி விட்டாய் தொம் ஸ்வ பாப பரிபிரஷ்டகா உன்னுடைய பாபம் பலமாகிவிட்டது ஆகையினால அதனால் பாபத்தினால் சூழப்பட்டு புண்ணியங்களும் போயிடுத்து க்ஷீண புண்ணியோ மகிபதே நீ கஷீண புண்ணியனாகி விட்டாய் பூன புண்ணியமெல்லாம் போயிடுத்து அதனால் நீ என்னாக போகிறேன்னா தச வருஷ சஹசிராணி சர்பது ரூபதரோ மகிம் பத்தாயிரம் வருஷம் நீ பாம்பாக இருந்து மகிம் பூமியில் மகிம் விச்சரிஷி இந்த பூமியில் நீ அலைய போகிறாய் அப்புறம் என்ன புனகா தீர்ண புனகா ஸ்வர்க்கம் வாப் சசி அந்த பாபத்திலேருந்து விடுபட்டு மறுபடியும் நீ சொர்க்கத்துக்கு வருவாய் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னு இருக்குது இந்த விரி இதனுடைய கதையை விரிவெல்லாம் நாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இன்னும் அதை ஃபுல்லாக படிக்கணும் அப்படின்னா அந்த நகுஷோ பாக்கியானம் அப்படின்னு அந்த போ பேர் நகுஷனின் கதை அந்த கதையை போய் பார்த்து நாம் படித்து தெரிஞ்சுக்கணும் அதனால் என்ன சொல்கிறார் சாஸ்திரத்தை அப்பிரமாணம்னு சொல்லக்கூடாது இப்போது சாஸ்திரம் பூர்ணமாக பிரமாணம் அதாவது அத்வைத சித்தாந்திகள் ஆகிய நாம் வேத சாஸ்திரத்தை பரிபூர்ணமாக பிரமாணமாக ஒத்துக்கிறோம் தர்மத்துக்கும் பிராமணிய புத்தி கொடுக்குறோம் பிரம்மலை பிரம்மனு பிரம்மனை பற்றி சொல்கிற வாக்கியங்களுக்கும் பிராமணிய புத்தி கொடுக்குறோம் ஐக்கிய வாக்கியங்களுக்கும் பிராமணிய புத்தி கொடுக்குறோம் எல்லாமே பிரமாணம் தான் அப்படின்னு அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள் ஒரு குரூப் என்ன பண்ணுறது வேதத்தில் தர்மத்துக்கு மாத்திரம்தான் பிராமணியம் பிரம்மனுக்கோ ஜீவ பிரம்ம ஐக்கியத்துக்கோ பிராமான்யம் கிடையாது முக்கியத்துவம் கிடையாது அது பரம பிராமணியம் முக்கிய பிராமான்யம் அதில் தான் இருக்குது அந்த உபதேசத்தில் தான் தாத்பரியம் தர்மத்தை அனுஷ்டிக்கிறதுல தான் தாத்பரியமே தவிர பிரம்மனை தெரிஞ்சுக்கிறதுலையோ பிரம்மனை உபாசனை பண்ணுறதுலையோ பிரம்மனுக்கும் நமக்கும் ஐக்கியம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிற விஷயத்திலேயோ சொல்லப்பட்டிருக்கிற வாக்கியங்களுக்கு பிராமணியம் தரமாட்டோம் அப்படிங்கிறது ஒரு குரூப் இன்னொரு குரூப் என்ன பண்ணுறது தர்மத்துக்கும் பிராமணியம் கொடுக்கும் பிரம்மத்துக்கும் பிராமணியம் கொடுக்கும் ஐக்கியத்துக்கு பிராமணியம் கொடுக்காது ஐக்கியத்துக்கு பிராமணியம் இல்லை ஆக இந்த விசிஷ்டாத்வைதிகள் துவைத்திகள் இவர்களெல்லாம் என்ன பண்ணுவார்கள் தர்மத்துக்கும் பிராமணிய புத்தி உண்டு பிரம்மத்துக்கும் பிராமணிய புத்தி உண்டு பிரம்மனை உபாசனை பண்ணுறதுக்கும் பிராமணிய புத்தி உண்டு ஆனால் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றுங்கிற வாக்கியங்களுக்கு பிராமணிய புத்தி கிடையாது நம்ம அதுக்கும் பிராமணிய புத்தி சொல்கிறோம் முக்கியத்துவம் சொல்கிறோம் ஆதிசங்கர் அதைத்தான் இங்கே ரொம்ப விஸ்தாரமாக நிறைய சொல்லியிருக்கார் ஆக இந்த பேதம் புரிஞ்சுக்கணும் ஆக தர்ம தர்ம விஷயே வேதகா பிரமாணம் பிரம்ம விஷயே வேதகா பிரமாணம் பிரம்ம ஜீவிய விஷயே வேதாக பிரமாணம் அதை வைத்துக்கொண்டுதான் கிமேக்கம் தெய்வத்தம் லோக்கே சொல்கிற இடத்துல இந்த இடத்துல தெய்வத்தம் தேவதானான் சூதானாம் யோகிய சொல்லி அதை ஏற்றுக்கணும் ஏற்றுக்கணும்னு சொல்கிறாரு அத்த ஆத்மானம் ஸ்ரத்தேயம் இந்த விஷயத்தில் ஸ்ரத்தேயம்னா என்ன அதை பிரமாணமாக ஒத்துக்கணும் அப்படின்னு அர்த்தம் श्रद्धा, ஷ்யாணியுதுவாக்க அப்படின்னு லட்சணம் அதுக்கு கீதையை கோட் பண்றார் அஸ்ரஷ்மியா நிவன் மருத்சாரவர்தீ அஸ்ரான धर्मस्य அசிய அஸ்ரதான இந்த பகவான் வந்து இது ஒம்பதாயத்தில் சொல்கிறார் மூணாவது ஸ்லோகம் ரெண்டாவது ஸ்லோகமாக தெரில ராஜவித்யா ராஜகுஹ்யம் பவித்திரமிதமுத்தமம் பிரத்யாவகமம் தர்மியம் சுசுகம் கர்த்தம் மூணாவது ஸ்லோகம் ஒன்பதாவது அத்தியாயம் மூணாவது ஸ்லோகத்தில் சொல்கிறார் இந்த ராஜவித்யா ராஜகுக்யிறார் ஆரம்பிக்கிறபோதே இந்த ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கிய ஜானந்தான் அங்கே பிரம்ம ஜானத்தை விசேஷமாக சொல்லியிருக்கார் இந்த வாக்கியத்தில் ஸ்ரத்தை இல்லாதவர்கள் என்னை அடையாமல் என்னை தங்களுடைய ஸ்வரூபமாக உணராமல் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும் மறுபடியும் மிருத்யுசம்சாரவர்த்மனி நிவர்த்தன்தே நிதராம் வர்த்தந்தேன்னு அர்த்தம் மறுபடியும் அந்த சம்சாரத்திலேயே அவர்கள் நிலைத்து இருக்கிறார்கள் இதிலேயே உழல்றது திரும்ப திரும்ப புனரபி ஜனனம் இதிலேயே இருக்கிறதுன்னு அர்த்தம் இது ஸ்ரீ பகவத்வச்சனம் இதுஸ்ரீ பகவத்வச்சனம் ஐதரேய கேச்ச ஏஷ ப்மிரசியம் தேத்து தன்னி அத்தயன் பூ அத்தயன் தே பரா மேலும் கோட் பண்ணுற ஏஷஹா பந்தா இதுதான் வழி ஏதற்கர்ம இதுவே கர்ம இதுவே பிரம்ம இதுவே சத்தியம் இதை இதுலேருந்து யாரும் நழுவக்கூடாது இதை கவனக்குறைவாக வச்சுக்கக்கூடாது நெக்லெக்ட் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம் ஏ தஸ்மாது ந பிரமாத்யேத் இதை மீறிப்போகக்கூடாது யார் மீறுகிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் தோல்வி அடைவார்கள் தோல்வி அடைவுகிறார்கள் நிம்மதி இல்லாமல் இருப்பார்கள்னு அர்த்தம் அடுத்த மந்திரம் இது ஐத்தரேய ஆரண்யம் ரெண்டு ஒன்று ஒன்று ததுக்த ரிஷிணா பிரஜா திச்ரோ அத்தியாயமீயு அத்தியாயமீயு பிரஜா திசிர அத்தியாயமீயு அன் அனமீ விவிச்ரேஷ்வந்த பவமனஹரித்தவிவேஷ இ இந்த மந்திரங்களெல்லாம் இதெல்லாம் ஓணும் அதாவது இந்த உண்மையை தெரிந்து கொண்டவர்களுக்கு கிடைக்கிற நன்மை அந்த மந்திரத்தில் சொல்லியிருக்கு இந்த மந்திர தெரிந்து கொள்ளாதவர்களுடைய இதை விஷயங்கள் இதெல்லாம் இந்த ரெண்டு ஒன்று ஐத்திரையகம் ஆரண்யக்கத்தில் இருக்குது அதெல்லாம் மந்திரத்தை கோட் பண்ணுறார் அடுத்தது பிரஜா திஸ்ரோ அத்தியாயமியு யாவை தாயிமாஹ பிரஜாஸ்திஸ்ரஹ அத்தியாயமீயு தானி மாணி வயம்சி வங்கா பகதா பகதாச்ச இரபாதா இதை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு நல்ல கதி ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கெல்லாம் அதோகத்திங்கிறத சொல்கிறார் அவ்வளோதான் இந்த தத்துவங்கள்லாம் இதெல்லாம் உபனிஷத் மந்திரங்கள் ஆரண்ய மந்திரங்களை கோட் பண்ணுறவன் இதிஷ்ருதம் இந்த இடத்துல மந்திரத்தில் வங்காகங்கிறதுக்கு வனகாஹா விரக்ஷாகா அப்படின்னு அர்த்தம் வயாம்சினா பறவைகள் அது எல்லாேருக்கும் தெரியும் அதனால் அதை போடலை அவர் வங்காகனா வனகாஹா விரக்ஷாகா வங்காகனா விரக்ஷாகு அர்த்தம் வகதாகா வகதாகனு சொன்னால் ஓஷதிகள் மருந்துகள் அப்படின்னு அர்த்தம் இந்த உணவுப் பொருள்கள் எல்லாத்துக்கும் தான் இரப்பாதாகனா உரப்பாதாக சர்பாதையா சர்ப்பம் முதலான ரெப்டைல்ஸ் அதெல்லாம் ஆகிட்டார்கள்னு அர்த்தம் அவர்கள் யாரெல்லாம் இந்த சாஸ்திர விஷயத்தை மீறினார்களோ அவர்களுக்கு இந்த மாதிரி பிறவிகள் ஏற்பட்டன இந்த மாதிரி சரீரத்தை எடுத்தார்கள் அப்படின்னு அர்த்தம் அதனால் ஒத்துக்கணும்னு அர்த்தம் அதனால் வ வேதவாக்கியத்தை பிராமணியமாக எடுத்துக்கணும் அப்படிங்குறதான் அர்த்தம் असुरिया नामते, नामते तमसा தீசா வான் மந்த அசுரிய அந்தமாவிர்தாஸ் பிரேத்தீக்கேத்மனோஜ ததாச்ச ஈஷாவாஸ்ய அவித்வன் நிந்தார்த்தோ மந்திரஹா ஈஷாவாஸ்ய உபநிஷத்தில் அக்ஞானிகளையெல்லாம் அதாவது இந்த உண்மையை தெரிந்து கொள்ளாதவர்களை நிந்திக்கிற ஒரு மந்திரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறார் அவித்வன் நிந்தார்த்தா மந்த்ரா அந்த மந்திரம் என்ன சொல்கிறதுன்னா யார் தன்னை சரீரமாக நினச்சிக்கிறானோ அவன் தற்கொலை பண்ணின பாபத்துக்கு ஆளாகிறான் அப்படின்னு சொல்லியிருக்கு தன்னை உடம்பாக நினச்சிக்கிறவன் அசுரியா நாமத்தே லோக்காக அந்தேன தமசாவிராக தாக்ஸ்தே பிரேத்யாபிக்சந்தி ஏகேச்ச ஆத்மஹனோஜனாக ஷத்து போகிற உடம்பை ஷாகாத தான் ஆத்மானு நினச்சிக்கிறவன் உண்மையிலே ஆத்மாவுக்கு ஷாவு கிடையாது அப்போ நான் நான்கிற சொல்லுக்கு பொருள் சாகாத ஆத்மா அம்தமா உடம்புங்கிறது சாகப்போர வஸ்து ஆஹா சாகப்போர வஸ்துவாக சாகாதை என்ன நான் நினைச்சுக்கிறதுங்கிறது பாபம் தற்கொலைக்கு சமானம் அப்படின்னு அர்த்தம் ஆஹா தேகாத்ம புத்தி மகா பாபம்னு அர்த்தம் தேகாத்ம புத்தி பெரிய பாபம் தேகத்தை ஆத்மான்னு நினைக்கிறது பெரிய தோஷம் அப்படின்னு இந்த சாஸ் வா இந்த வாக்கியம் உபதேசம் பண்ணியிருக்கு அதில் ஆத்ம விஷயத்தில் சாஸ்திரம் சொல்லியிருக்கிறதுல ஸ்ரத்தை வேணும் தர்மத்தை மாத்திரம் சொன்னால் போராது பிரம்மன் ஆத்மா எல்லாம் முக்கியங்கிறது சொல்கிறாரு கேவல தர்மத்தில் தாத்பரியம் கிடையாது ஏன்னா தர்மத்துக்கே ஆத்ம ஜியானம் வேணும் ஜீவாத்ம ஜானம் இல்லாமல் தர்மத்தில் பிரவருத்தி வராது உண்மையான பிரவருத்தி வரணும்னா ஜீவாத்ம புத்தி வேணும் தேக வத்திரிக ஆத்ம அஸ்தித்வ புத்தி வேணும் இருந்தாலும் தெளிவுபடுத்துறதுக்காக சொல்கிறார் ஆச்சாரியர் அடுத்த மந்திரம் அடுத்தது கொட்டேஷன் அசன்னே வசபவதி அசிரே திவேதேத் इति தைத்திரியே பிரம்மத்தை இல்லேன்னு சொல்றவன் தன்னையே இல்லேன்னு சொன்னதுக்கு சமானம் அப்படின்னு தைத்திரிய உபனிஷத்தில் சொல்லியிருக்கு ஆகவே பிரம்மன் இருக்குங்கிறதுக்கு பிரமாணம் தெய்வத்தம் தேவதானான் சூதானாம் யோவய்பிதா ஆகவே பிரம்மம் இருக்கிறது பிரம்மத்தை இல்லைன்னு சொன்னால் உன்னையே இல்லைன்னு சொன்னதாகிடும் ஆகவே நீ வேறு பிரம்மன் வேறு இல்லை பிரம்மன் தான் ஆத்மரூப்பேன ஜெகத் ரூபேன இருக்கிறார் பிரம்மன் தான் மாயினால ஆத்மா அது ஷரீரமாகவும் ஜகத்தாகவும் காணப்படுகிறார் அப்படிங்கிறது விஷயம் அதனால் இதெல்லாம் ஒத்துக்கணுங்கிறார் கோட் பண்ணுறார் இதெல்லாம் ததா ஷகுந்தலை உபாக்கியானே அன்யதா சந்தமாத்மானம் அந்யா பிரதிபத்தியத்தே கிம் பாபம் ஆத்மா சோரேணாத்மாபாரிணா இத்தியலமதிப்பிரசங்கேணுந்தலோபானம் அப்படின்னு சொல்லி சக்குந்தலே துஷ்டியந்தன் கதைதான் நினைக்கிறேன் அது மகாபாரத்தில் இருக்குது அங்கேயும் சொல்லப்பட்டிருக்கு ய அந்நியா சந்தம் ஆத்மானம் அந்நா பிரதிபத்திய ஆத்மா ஒரு மாதிரி இருக்குது இவன் அதை வேறு மாதிரியாக இருத்துக்கிறான் தன்னை தன்னை எ எப்படி இருக்கானோ அப்படி தெரிஞ்சுக்கணும் நான் பிரம்மிக்க தெரிஞ்சுக்கிறது தான் லக்ஷ்யம் என்ன ஜீவனாக நினைக்கிறதே செகண்டரி என்ன உடம்பாக நினைக்கிறதுங்கிறது எவ்வளோ மட்டம் ஆக அன்னியதா சந்தம் ஆத்மானம் அந்நதா பிரதிபத்தியத்தை ஆத்மா வேறு மாதிரி இருக்குது நீ வேறு மாதிரி நினச்சிக்கிற உன்னுடைய யதார்த்த ஸ்வரூபம் வேறு நீ இன்னொரு விதமாக இன்ன அப்படி நினச்சா என்ன அவன் பாவம் பண்ணலை பாபங்கிறது தன்னை வந்து யதார்த்தம் இது வித் உண்மையாக இருக்கக்கூடியதை வேறு விதமாக நினச்சிக்கிறதுங்கிறது கிம் தேனை பாபம்னா அவனால் பாவம் செய்யப்படவில்லையா என்ன ஆமாம் பாபி பாபம் பண்ணியிருக்கான்னு அர்த்தம் தன்னை வந்து சரீரமாக நினைக்கிறது பெரிய பாப்பம் பிராமணோஸ்மி அப்படின்னு நினைக்கிறது பாபமாக புண்ணியமான கிடையாது பண்ணுறது அஹம் பிரம்மாஸ்மியா பிராமணோஸ்மியா அஹம் ஜீவோஸ்மியா அஹம் பிரம்மாஸ்மியா அஹம் பிராமணோஸ்மியா அஹம் சன்னியாசி அஸ்மியா மனுஷோஸ்மியா அஹவே மனுஷோஸ்மி பிராஹ்மணோஸ்மி சன்னியாசி அஸ்மிங்கிறதுலாம் பெரும் வியவகாரம் அஹ் லௌகிக்கவஹார மனுஷ்யோ அமை சாஸ்திரவியவகாரம் ப்ராமணா அஸ்மி சன்னியாசி அஸ் ஆனால் வந்து சாஸ்திரம் தத்துவ விஷயம் என்னதுன்னா அவ்வஹாரியம் பிரம்மா அதுதான் உண்மை அது மறக்கப்படாதுங்கிறதுக்காக இங்கேருந்தே அஸ்திவாரம் போட்டுட்டே போறார் அப்புறம் அவன் சொல்கிறார் அவரை திருடன்கிறார் ஆத்மா அபாரிணா சோரேன பாபம் ந கிருத்தம் ஆத்மா அபஹாரிங்கிறார் இந்த சுத்தமான ஆத்மாவை கொண்டு போய் அசுத்தமான சரீரமாக நினைக்கிறான் திருடின்னு போயிட்டான் இந்த ஆத்மாவை அப்படின்னு அவனையே திருட்டுறார் சோரகாங்கிறார் ஆத்மா அபஹாரிங்கிறார் ஆத்மாவை வந்து இப்படிலாம் கடுமையாக சொல்கிறது எதுக்குன்னு கேட்டால் புரிஞ்சுட்டு திருத்திக்கணுங்கிறதுக்கு அர்த்தம் இதையே பிடிச்சிக்க விடாது இத்தி அலம் அதிப்பிரசங்கேனாங்கிறார் சொன்னதெல்லாம் ரொம்ப நிறையவே பேசிவிட்டேன் போரும் போரும் அப்படின்னு அவரே முடிச்சுக்கிறார் இத்தி அலம் இத்தி அலம்னா போரும் அதிப்பிரசங்கேன அலம் அதிப்பிரசங்கேனு அர்த்தம் அளவுக்கு மீறி நான் பேசிவிட்டேன் போறும் நிறுத்திக்கிறேன் அப்படிங்கிறார் அதனால் இப்போ ஏற்பட்ட பகவானை பண்ணணும் இப்போ ஏற்பட்ட பகவானை நாம் பூஜ பண்ணணும் அதுவைதில உணரணம் இதசிர அடுத்தது படிக்கலாம் சகசிரியம் மானசஸ்நன முச்சன் தேவ் பவித்திரத்னே க व्रजे तन्मानसं तीर्थं விரேத்தன் தீர்ம் திறப்பலேஷமேஸ்னா மானசே தீர் சாதி பரமா சரஸ்வீரோ தமோ கலிந்த சூப்பாச்சி ஆனதீயமயப்பூர்ணா சத்திரா தடாமி தராவம் கரு பாண்டிணா சுத்தியதிச்சாத்தரா மகாபார்த்துச்சி ஸ்மிருத்தேத்து मैत्रो उच्यते इति मानवं परमो धर्म उच्यते பரமோ அஹ்சையாச்சூத்த इति इति-गीतायाम पवित्रोवा ஜப்பீத்தபவி பவிவஸ் எஸ்மேத் புண்டம் சாஹாந்தரச்சி இதிதித்யாதி முடிச்சுட்டார் இந்த பாஷ்யம் இந்த போர்ஷன் முடிய போகிறது ஆனால் இதோட அர்த்தத்தை எல்லாம் நாம் அவர் நிறைய கோட் பண்ணிருக்கார் சகசிரநாம ஜபஸ்ய மானசஸ்நான அனுரூபம் சகசிரநாம ஜபம் பண்ணால் மனசை குளிப்பாட்டினது மனசை கழிவினதாகும் மானசஸ்நானம் அங்கிறார் சகசிரநாமஜப அனுரூபம் மானசஸ்நானம் மனச மனசக் கழுவருது உடம்ப கழுவினா போராது மனசக்கழுவனும் எப்படி இதுன்னா எஸ்மி தேவாச்ச வேதாச்ச பவித்திரம் கிருத்னமேகதாம் எந்த ஒரு பர வ பரவஸ்தூவில் தேவர்களும் வேதங்களும் முழுமையான ஒரு தூய்மையை அடைகிறார்களோ பகவான் நாமாவை சொல்கிறதுனால தான் வேதங்களுக்கு தேவர்களுக்கு எல்லாம் தூய்மை கிடைக்கிறது பவித்ரத்துவம் கிடைக்கிறது ஆ பவித்ராணாம் பவித்திரம் யோ மங்களானாஞ்ச மங்களம் தெய்வத்தம் தேவதானாஞ்ச பூத்தானாம் யோ முதலு கேட்டிருக்கார் கிஞ்சபன் முச்சத்தே ஜந்து ஜென்மசம்சாரபந்தனாத் ஆக இந்த வாக்கியங்களெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் யுதிஷ்டிரர் கேட்டது பீஷ்மர்கிட்ட பீஷ்மர் பதில் சொன்னது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுன்னு படிக்கணும் ஆக விரே தன் மானசம் தீர்த்தம் எந்த பரம்பொருடத்தில் வேதங்களும் தேவர்களும் முழுமையான தூய்மையை அடைகிறார்களோ அந்த மனதை மனதை நீராட்டக்கூடிய அந்த ஜலத்தில் ஜலத்தை நோக்கிச் செல்ல வேண்டும் தற்ற ஸ்நாத்வா அமிர்தோபவேத் இறைவனை நினைந்து அமுதத்தன்மையை அடைய வேண்டும் உள்ளத்தால் உள்ளமானது இறைவனை நினைந்து அதன் மூலம் நீராடி இறைவனை நினைப்பதே நீராடுதல் உள்ளமானது இறைவனை ஆழ்ந்து எண்ணுவதே மானச ஸ்நானம் அதில் ஸ்நானம் பண்ணி என்ன ஆகணும்னா அமர்த்தோ மனமானது என்னது சாவற்ற நல்ல தன்மையுடையதாக ஆகட்டும் இல்லாட்டி ஜீவன் சொன்னாலும் பரவாயில்ல மன அந்த மனசை குழுப்பாற்றணும் உடம்பை குழுப்பாட்டுறோமோ அப்படி ஜீவனாகிய நான் மனசை ஈஸ்வர சிந்தனையில் செலுத்தி மானச சஞ்சரரே மூடமதே கோவிந்தம் பஜ இப்படிலாம் சொல்லி மனசை குளிப்பாட்டணும் எப்படி ஒரு குழந்தைய தாய் குழு குளிப்பாட்டுகிறாளோ அப்படி ஜீவனானவன் தன்னுடைய மனசை நீராட்ட வேண்டும் தற்ற ஸ்நாத்வா அமிரோ பவேத் அடுத்தது ஞானஹிரதே தியான ஜலே ஞானமாகிய குளத்தில் தியானமாகிய நீரில் ராகத்வேஷ விருப்பு வெறுப்புங்கிற அழுக்குகளை போக்குகின்ற இந்த தியான ஜன ஜலத்தில் யகாஸ்நாதி அதாவது ஞானகிறது ராகத்வேஷமலாபகே தியான ஜலே அறிவாகிய குளத்தில் விருப்பு வெறுப்புகளை போக்குகின்ற தியான நீரில் ஈஸ்வர தியானந்தான் இறைவனை எண்ணதுதான் யகாஸ்நாதி அது மாத்திரம் அதுக்கு இன்னொரு பேர் மானசே தீர்த்தே மனதா ம தீர்த்தத்தில் யகாஸ்நாதி எவன் ஸ்நானம் செய்கிறானோ ஸ்நானம் செய்கிறானோ இங்கே நினைக்கிறான்னு அர்த்தம் பகவானை தியானம் பண்ணுகிறானோ சகா பரமாம் கத்திம் யாதி அவன் மேலான கத்தியை மோக்ஷத்தை அடைகிறான் அது மாதிரி இன்னொன்று சரஸ்வதி ரஜோ சரஸ்வதி நதி வந்து ரஜோகுணம் ரஜோ ரூபா கலிந்தஜா கலிந்தஜாங்கிறது யமுனா யமுனா யமுனா அது வந்து கருப்பாக இருக்கும் எப்பவுமே அங்கேயே யமுனோத்ரிலே அது கருப்பாக இருக்கும் கிருஷ்ணனுடைய ஏதோ ஒரு கதை சொல்லு யமுனுடைய சகோதரி யமதர்மராஜானுடைய சகோதரி தான் யமுனா அங்கே பிளாக் ஹிஷாக தான் அது கொஞ்சம் கலிந்தஜா தமோ ரூபா யமுனா ஆனால் அதுக்கு ஒரு தம பிரதானம்னு அர்த்தமே தவிர மட்டம்னு அர்த்தம் இல்லை சத்வரூபாச்சுவரூபாச்ச கங்காச்ச கங்காதேவி சத்வகுணமுடையவள் ஆனால் அதெல்லாம் வந்து என்னதுன்னா நிர்குணம் பிரம்ம ந இவர்கள் மூணு பேரும் நிர்குண பிரம்மனை அடையிறது இல்லை இதெல்லாம் மூணு குணம் இதுலேருந்து என்ன சொல்ல விரும்புகிறாருன்னா ஜலத்தில் பண்ணுற ஸ்நானமெல்லாம் முழுமையான ஸ்நானம் ஆகிடாது அதுக்கு ஓரளவுக்கு புண்ணியங்கள்லாம் இருக்குது ஆனால் இதுதான் முக்கியமான ஸ்நானம் இறைவனை தியானம் பண்ணாமல் என்ன ஜலத்தில் ஸ்நானம் பண்ணாலும் அது ஒன்றும் பிரயோஜனம் கிடையாதுன்னு அர்த்தம் ஆ இது வந்து கங்கா யமுன கோ கோதாவரியை சொல்கிறத பற்றி தாற்பயம் இல்லை இங்கே பிரம்ம தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணு அப்படிங்கிறது அர்த்தம் ஆத்மா நதி சம்யம்தோயபூர்ணா சத்யிரதாஷீல தடாதர்மிஹி திற அவாஹம் குரு சாந்தராத்மா அந்தராத்மா வாரிணா நஷ்தியதி அந்தராத்மா இருக்கே அது வந்து இந்த ஜலத்தினால சுத்தமாகறது இல்லை எங்கேன்னா ஆத்மாங்கிற நதி ஆத்மா நதி அது எப்படிப்பட்டதுன்னா சம்யம்தோயபூர்ணா தோயம்னா வாட்டர் பூர்ணான்னா முழுமையாக நிறைஞ்சிருக்கு என்னதுன்னா சம்யமம் கான்சன்ட்ரேஷன் ஈஸ்வரத்தியானம் அப்படிங்கிற ஜலம் பூர்ணமாக இருக்குது சத்தியஹ்ரதா அதனுடைய அந்த இது இருக்கே ஆழம் ஆத்மா நதிங்கிறது நதிக்கு பேர் அதில் என்ன ஜலம் இருக்குதுன்னா தியானம்ங்கிற ஜலம் இருக்குது அந்த பள்ளம் இருக்கே அது சத்தியங்கிறது பள்ளம் ஷீலத்தட்டா சத்தியகிரதா ஷீலதட்டா ஆச்சாரம் ஒழுக்கந்தான் அதுக்கு அதுக்கு என்னது தட்ட இது கரைகள் தயா ஊர்மிஹி ஊர்மிகினா அதில் வர அலை வர அலைதான் கருணைன்னு பேர் தயோர்மிகி தற்ற அவகாக குறு பாண்டு யாருக்கு சொன்னால் தெரியாது மகாபாரதத்தில் இருக்குது தற்ற அவகாஹம் குரு ஹே பாண்டுபுத்திர அங்கே அதில் முழுகுங்கிறார் இப்போ இதிலிருந்து என்ன சொல்ல விரும்புகிறார்னா பொய் பேசக்கூடாது ஒழுக்கத்தை கிடப்பிடிக்கணும் கருணையோடு இருக்கணும் எப்பவும் கடவுளை தியானம் பண்ணணும் அதுக்கு மனசை பயன்படுத்தணும் ஆத்மா நதி ஆக மனதை பொய் பேசாமலும் ஒழுக்கத்தோடும் கருணையோடும் தியானத்தோடும் பழகணும் அவ்வளோதான் நிஜமாகவே ஸ்நானம் பண்ணுறதுன்னு அர்த்தம் இல்லை நம்ம சிட்டி இங்கே முங்கு எடுக்கிற மாதிரி முங்க தத்திர அவகாகம் குரு அப்படின்னா என்ன அர்த்தம் பொய் பேசாமல் இருக்கிற தன்மையில் முழுகு கருணை கருணைங்கிற குணத்தில் முழுகிற ஒழுக்கத்துலேயே வியாபிச்சிரு அதனால் எப்பவும் ஈஸ்வரனை தியானம் பண்ணு இதுவும் வெளியில் இருக்கிற ஜலத்திலால் சுத்தம் பண்ணுறது மாத்திரம் சுத்தம் ஆகிடாது ஆஹ் இந்த ஸ்நானம் பண்ணப்பா இந்த பாஹ்யமாக அங்கே இங்கெல்லாம் அலைஞ்சு பண்ணுற ஸ்நானமெல்லாம் ஸ்நானமாகாது இது உனக்குள்ளேயே ஸ்நானம் பண்ணு கீதையில் சொல்கிறோம் இல்லையா மல நிர்மோச்சனம் பும்சாம் ஜலஸ்நானம் தினே தினே சகத் கீதாம்பசி ஸ்நானம் சம்சார மலநாசனம் மானசம் ஸ்நானம் விஷ்ணு சிந்தனம் அப்படின்னு ஒரு ஸ்மிருதியில் இருக்குது அப்படிங்கிறார் அடுத்தது அடுத்தது படிச்சுட்டோம் நம்ம ஜப்பேனை இது ஏற்கனவே வந்திருக்கு ஜப்பியேனைவது சம்சித்தேத் பிராமணோ நாத்திர சம்சையா பகவன் நாமாவை ஜப்பம் திரு இறைவனுடைய திருநாமங்களை ஓதினாலே சம்சித்தேத் எல்லா வகையான சித்தசுத்தியும் அடையலாம் சந்தேகம் கிடையாது மற்ற கர்மாவை பண்ணுறானோ இல்லையோ பகவன் நாமாக்களை சொல்லணும் அப்படின்னு அதுக்காக வேண்டிய இது காம்ப்ரமைஸ் பண்ணிக்கக்கூடாது இது மானவம் வச்சனம் மனுஸ்மிருதி ரெண்டாவது அத்தியாயம் கான்டெக்ஸ்ட்டை புரிஞ்சுன்னு புரி சொல்லணும் ஜபஸ்து சர்வ தர்மேபரமோ தர்ம உச்சியத்தை எல்லா தர்மங்கட்ல கள காட்டலும் உயர்ந்தது இறைவனுடைய திருநாமத்தை திரும்ப திரும்ப சொல்லுதல் ஆஹா அதுக்குத்தான் அது பரம தர்மம் மற்ற யஜத்தில் எல்லாம் வந்து ஏதோ ஒரு ஹிம்சை இருக்குது ஏதோ ஒரு ஹிம்சை பண்ணணும் ஒரு புண்ணிய கர்மா பண்ணணுனாலும் யாக பசுக்களை வதம் பண்ணாட்டாலும் சந்தனத்தார சின்றுவா பூவை கொண்டா அதை கொண்டா இதை கொண்டா அதில் ஏதோ சின்ன சின்ன ஹிம்சை இருக்கும் அவன் சரியாக கொண்டு வரலைன்னா கோவப்படுவான் அதெல்லாம் அந்த குணமே தோஷமாயிடும் ஆகவே அஹிம்சையாச்ச பூதானாம் இதில் தான் ஹிம்சையே கிடையாது யாருக்கும் எந்த ஹிம்சையும் கிடையாது யாரும் தேவையும் இல்லை நான் தனியாகவே பண்ணலாம் இந்த யஜ்ஞம் ஆஹா ஜபயஜப் பிரவர்த்ததே கீதையிலையும் பகவான் சொன்னார் யஜானாம் ஜபயோஸ்மி அப்படின்னு சொன்னார் அப்புறம் முடிக்கிறார் அபவித்ர்பவித்ரோவா அதாவது சுத்தமாக இருந்தாலும் சுத்தமாக இல்லாட்டாலும் எந்த அவஸ்தையில் இருந்தாலும் சர்வாவஸ்தாம் கத்தோப்பி வா எந்த நிலையில் இருந்தாலும் சரி படுத்துன் இருந்தாலும் சரி சாப்பிட்டுருந்தாலும் சரி எந்த அவஸ்தையில் இருந்தாலும் அர்த்தம் சர்வாவஸ்தான் கத்தோபிவா யா புண்டரீகாட்சம் ஸ்மரேத் தாமரை வடிவமுடைய கண்களை தாமரை போன்ற கண்களை அந்த கமலக்கண்ணனை ஸ்மரேத் தியானம் செய்கிறார்களோ சன் பாஹ்ய ஆபியராக சுச்சி பதி அவன் புறத்திலும் அகத்திலும் தூய்மை பெற்றவன் ஆவான் அப்படின்னு சுத்தத்துக்காக சொல்லியிருக்கார் இத்தியாதி இது பத்ம புராணத்தில் இருக்குது இந்த ஸ்லோகம் பத்ம புராணத்தில் இருக்குதுன்னு போட்டிருக்கார் பத்மபுராணத்தில் ஒம்பது ஒம்பது எண்பது பன்னெண்டு இனி அடுத்த ஸ்லோ அடுத்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்க்குறோம் ஆ பவித்ராணாம் பவித்ரம் தெய்வத்தம் தேவதானாம் சூதானாம் யோவிய பிதா இதுக்கு மாத்திரம் இத்தனை அர்த்தம் ஆயிருக்கு இதுக்கு எத்தனை கிளாஸ் போச்சுன்னு எனக்கு தெரியாது ஆனால் இந்த ஒரு ஸ்லோகத்துக்கு மாத்திரம் ஆச்சாரியருடைய வியாக்கியானத்தை நம்ம நன்றாக படிச்சுருக்கோம் ஆக இந்தளவில் இந்த வியாக்கியானம் நிறைவு பெறுகிறது இனி பதினோராவது ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்க்கலாம் ூத்தியுாாா் பிரலயுதியுமே पुनरेव युगक्षये, यतहा எஸ்லயி புனரட்சய சர்வாணி பூத்தி பதி எய்தி அப்படியே நிற்கிறது ஆதியுகா பாஷியத்தை படிச்சுடுவோம் भूतानि ூத்தி विनाशं கல்ிஷ் பிர விளையானைய ना <uar obese> <cloth sync undgorrent> युगक्षये <percent> महाप्रलये <reg Andrecc mache eight> चकारात मध्येपि யஸ்மியாத் மேஸ் भूतानि ஜாயன் ஏனாத்தீவன் எப்பய்தியு அப்படின்னு இருக்கு ஆச்சார எதனிடம் இருந்து சர்வா பூத்தி பதிக்கத்தில் இருக்கு அப்படியே போடுற சர்வீ பூத்தி பதினெ தோன்றுகின்றன எப்போ ஆதி யுகாகமே யுக ஆகமே ஆதியுக ஆகமே ஆதி அர்த்தம் கல்பாதவுங்கிற கல்பத்தின் தொடக்கத்தில் படைப்பின் துவக்கத்தில் அர்த்தம் படைப்பின் துவக்க காலத்தில் எதனிடமிருந்து எல்லா படைப்புகளும் தோன்றுகின்றனவோ அடுத்தது எஸ்மிம் எஸ்பி மிஷ்டங்கிற ஸ்லோகத்தில் இருக்குது பிரலயம் பிரளயம் இருக்குது பிரலயம்ங்கிறத விலயம்னு போடுறாரு விசேஷன்னு லயம் ஒடுங்கிறதுனு அர்த்தம் யாந்தி யாந்திங்கிறதுக்கு என்ன அர்த்தம் விநாசம் கச்சந்தி ஒடுங்குகின்றன அர்த்தம் விநாசம் கச்சந்தி மேட்டர் நெவர் கிரியேட்டட் நாட் டிஸ்ட்ராய்டு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இப்போ விநாசம்னால் நிஜமாகவே அழிஞ்சு போகிறது இல்லை ஒடுங்கிறதுன்னு அர்த்தம் இதெல்லாம் கீதையில் படிச்சுருக்கோம் அவ்ய பிரபவத்தியராமஸ் ஏவம் பூத்து பிரலீயத்தை பகவத் கீதையில் எட்டாவது அத்தியாயத்தில் படிச்சிருக்கோம் புன அப்படின்னு ஸ்லோகத்தில் இருக்குது மறுபடியும் அதுக்கு அர்த்தம் சொல்லார் பூயா மறுபடியும் அர்த்தம் ஏவன் ஏவன் அந்த ஸ்லோகத்தில் இருக்குது அது ஏவங்கிறது அவ இத்தியவதாரண அர்த்தா நிச்சயம் அவற்றிருந்து தான் வேற எந்த வஸ்துக்கிட்டிருந்தும் கிடையாதுன்னு அர்த்தம் சைத்தன்யத்துக்கிட்ட இருந்து தான் மாயாசக்தியினால பிரபஞ்சம் உற்பத்தி ஆகிறது சைத்தன்யத்தை தவிர வேறு எதிர்னிடமிருந்தும் மாயாசக்தியினால பிரபஞ்சம் உற்பத்தி இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அவதாரணம்னா என்ன எம்ஃபசைஸ்னு அர்த்தம் ஏவ இத்தியவதாரணார்த்தா நான் அந்யஸ்மின் இத்தியர்த்தா வேறு எதனிடமிருந்தும் இல்லை என்பதை குறிப்பதற்குத்தான் உலகு ஆதிபகவன் முதற்றே அப்படிங்கிற மாதிரி யுகக்ஷயே யுகக்ஷயேன்னா என்ன அர்த்தம் மகாப்ரலயே அது மாதிரிதான் சமஸ்திரபஞ்சம் ஒடுங்குற நேரத்தில் அர்த்தம் சக்காராத் அந்த எஸ்மிம் சனு இருக்கு அந்த சா வந்து மத்தியேபி எஸ்மிம் ஸ்திஷ்டந்தின்னு போட்டுக்கணுங்கிறார் ஆக யாரிடமிருந்து தோன்றுகிறது வஸ்து அதிலே காரண சிருஷ்டிஸ்திதி லய காரணம் பிரம்ம சிருஷ்டி காரணம் பிரம்ம ஸ்திதி காரணம் பிரம்ம லய காரணம் பிரம்ம எப்படி கடத்துக்கு குடத்துக்கு வந்து மிருத்து வந்து சிருஷ்டிஸ்திதி லய காரணமாக இருக்கிறதோ அப்படின்னு அர்த்தம் ஆ எஸ்மிம் ஸ்திஷ்டந்தி அதுக்கு ஸ்ருதி வாக்கியம் சொல்கிறார் நான் இதை சொல்கிறதுக்கு நானாக சொல்லலை ஸ்ருத்தினால சொல்கிறேங்கிறார் எதோவா இமானி பூத்தானி ஜாயந்தே எதனிடமிருந்து இந்த சரீரங்கள்லாம் தோன்றியிருக்கின்றனவோ சிருஷ்டி ஹோல் சிருஷ்டி ஏனால் ஜாத்தானி ஜீவந்தி அதான் சக்காரம் எதனால் இந்த தோன்றியவைகள்லாம் நிலை பெற்றிருக்கின்றனவோ எத் பிரயந்த் அபிசம் விசந்தி இதெல்லாம் எதுகிட்ட ஒடுங்குகின்றனவோ இது ஸ்ருத்தே என்று உபிஷத்துவம் சொல்லியிருக்கிறது அப்படின்னு சொல்லம் பஞ்சமீ ஆஹ என்று கூறியிருப்பதால் அப்படின்னு அர்த்தம் தோக்கப்பிரதான ஜகன்நாத்தூபே விஷ்ணோர்நாம சகசிரம் மேணு பாபயாபம் भूपते नाम தனோர்னமே சாபையில தனிய प्रतिपाद्यमानस्य, स्वामी ஏகதோனோக்கேத்துனியமான परमात्मा, तस्य भूपते, नाम नामनाम தூபத்தை மகி कर्म कृतं, पापं, संसार நாசம் भयं, त्वं मे एकाग्रमना भूत्वा अवधारय इत्यर्थः तस्य तस्य ீிதி பணு तस्य अंदेन अर्थः ஏம் லக்ஷணக்ஷிதே ஏகதேவத்தைவத்த ஏவம்னா இவ்வாறு லக்ஷணங்களால் குறிக்கப்படுகிறேன் அர்த்தம் லக்ஷணக்ஷித்த ஏகதேவத்த இத்தகைய லக்ஷணங்களால் குறிக்கப்படுகின்ற அந்த ஒரு தெய்வத்தினுடைய ஏகோதேவா அந்த ஒரு தெய்வத்தினுடைய லோகப்பிரதான தத்துக்குலக்ஷ்ஷ் ஏகதைவெடிங்கிறது திரத்துக்கு அர்த்தம் லோகப்பிரதான சொன்ன விதலோகனேத்துனா பிரதிபாமானப்பிரதுக்கு அர்த்தம் லோகம்னா இந்த இடத்துல லோகனம் லோகனஹேதுபி வித்யாஸ்தானை பிரதிபாதியமான லோகப்பிரதானம் சாஸ்திர பிரதிபாதியமானம் பிரம்மான்னு அர்த்தம் சாஸ்திரத்தினால் பிரதிபாதிக்கப்படுகிற அந்த பரம்பொருள் வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியன் சாஸ்திரங்களால் அறியப்படுற வஸ்தூன்னு அர்த்தம் லோகனஹேதுபி லோகனம்னா பார்க்குறதுன்னு அர்த்தம் எதுனால பார்க்குறோம் இறைவனை எதன் கண் கொண்டு பார்க்குறோம் அப்படின்னா சாஸ்திரச்சுஷா பசியமாக ந சந்திரசே திருஷ்டி ரூபம சுஷா பசிய கஷ்ட ஹிருதாமீஷாமுத்தோ எயே நம் விதுரம்தாஸ்தே பவந்தி வேதம் ரொம்ப அழகா சொல்றது ஆ இந்த இறைவனை கண்ணால பார்க்க முடியாது ஆ கண்ணுடையன் கற்றோர் அ எண்ணும் எழுத்தும் கண்ணெனத்தகும் ஆ சாஸ்திரத்தினால் பார்க்குறோங்கிற லோகன ஹேதுபி லோகன ஹேதுன்னா என்னர்த்தம் காண்பதற்கு காரணம் இறைவனை காண்பதற்கு காரணம் என்னன்னா வித்யாஸ்தானை வித்யாஸ்தானம்னா பல்வேறு சாஸ்திரங்களின் துணை கொண்டு வித்யாஸ்தானை பிரதிபாத்தியமான அதில் பிரதானமாக எது சொல்லியிருக்கு சாஸ்திரங்கள்லன்னா எல்லா சாஸ்திரங்களும் இறைவனைத்தான் பேசுகின்றன சர்வே வேதா எத் பதமாமனந்தி ஆ எல்லா வேதங்களும் அந்த மெய்ப்பொருளை பற்றியே பேசுகின்றன தொடர்ந்து நாம் அடுத்த வகுப்பில் படிக்கலாம் இந்தளவில் நான் பூர்த்தி பண்ணுறேன் ஆ லோக பிரதானஸ்யங்கிற வார்தப்தத்தோடு பூர்த்தி பண்ணியிருக்கேன் நமோஸ்வன்மூத்தே சகசிரபாட்சி சகசிரியாய சகசிரோட்டிணே நம மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோனகுருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் சாந்திஷாந்திஷாந்தி ஹரி ஓம் கோவிந்தநாமீர்த்தனம் சத்குருநாமாராஜிகி